الحمد لله رب العالمين ولاعقب المتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين ولا حول ولا قوه الا بالله العلي العظيم وما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وان المساجد لله فلا تعبدوا مع الله احد صدق الله العظيم النبي دغار رضي الله تعالى عنه ان عن النبي صلى الله عليه وسلم قال ையும் படைத்து படிபாளித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்க அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்க வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபி தாபி சுகதாக்கள் சாலிஹீங்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் அல்லாஹின் அல்லாஹுக்கு சுபகான போத்த ஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கைகள் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹுக்கு சுபகான போத்த ஆலா தடுத்திருக்கிறானோ அவைங்களை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தப்புவா கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் நண்பர்களே அல்லாஹு இந்த முழு உலகத்தையும் அடைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய ரம்பு ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாக சத்தியமாக இந்த முழு உலகத்துக்கும் படைப்புகளுடைய சொந்தக்காரன் அதிபதியாக அல்லாஹுக்கால இருந்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் நல்ல அருமையானவர்களே எவ்வளவுதான் இந்த உலகத்துல அல்லாஹ்க்கு சுபகான ஓசாவல அழகான மனதை கவரக்கூடிய கண் குளிர்ச்சியான மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய அலஹி வசல்ல ரொம்ப தெளிவாக அதிசல்லாட்டினார் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க அஹபுல் பிலாது அல்லாஹுக்கு ஒரு ஊர்ல அல்லாவுக்கு ஆக விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்றால் எங்க எல்லாம் அல்லாஹோ சுஜூது செய்யப்படுமோ அந்த இடங்கள் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான இடம் என்பதாக நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விளக்கப்படுத்தினார் கொஞ்சம் உள்ளத்தால கொஞ்சம் யோசிங்க இந்த கேள்வி எங்களிடத்துல கேட்கப்பட்டா இந்த உலகத்துல உங்களுக்கு ரொம்ப விருப்பமான இடம் எது போறதுக்கு ரொம்ப விருப்பமான இடம் இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமான இடம் எது என்பதாக மனிதர்களாக எங்களுக்கிட்ட கேட்கப்பட்டா எங்ககிட்ட எவ்வளோ வித்தியாசமான பதில்கள் வரும் எத்தனையோ பேருடைய வாயில பல நீர்வீழ்ச்சிகளுடைய பேர் வரும் எத்தனையோ பேர்களுடைய வாயில எவ்வளவு எத்தனையோ நாடுகளுடைய பேர் வரும் எத்தனையோ ஊர்களுடைய பெயர் வரும் காடுகளுடைய பேர் வரும் நீர் பேர் வரும் ஒரு ஊர்ல அல்லாஹுக்கு ஒரு இடம் என்றா அது நீர்நிலைகளோ காடுகளோ அல்ல எந்த இடத்துல அல்லாஹு செய்யப்படுவதோ எந்த இடங்கள்லாம் அல்லாஹுவடுவதோ அந்த இடங்கள் அல்லாவுக்கு விருப்பமான இடம் என்பதாக நபி சல் அல்லாஹு அலையும சொல்லி காட்டினார் எனவே கண்ணியமி அல்லாஹவி நல்லடி யார்களே எந்த இடங்களை நேசிக்கிறானோ அல்லாஹ் நேசிக்கிறது மஸிதுகளை பள்ளிவாசல்களை அல்லா எந்த இடங்களை நேசிக்கிறானோ அந்த இடங்களை மனிதர்களாகிய நாங்களும் நேசிக்கிறதால அல்லாவுடைய நேசத்துக்குரியவர்களாக நாங்க மாறிடுவோம் அதுதான் இந்த உலகத்துல எந்த மனிதன் அல்லாவுக்காக வேண்டி ஒரு ஊட்ட ஊடண்டா மசித் பள்ளிவாசல் யார் அல்லாவுக்காக ஒரு வீடை ஒரு பள்ளிவாசலை கெட்டி குடுப்பாரோ அல்லாஹ் உலக சொருக்கத்தில் அவருக்காக வேண்டி அல்லாஹு மாளிகையை கெட்டுவான் என்பதாக நபிசல்லு அலையுல்ல விளங்கப்படுத்தினார் கொஞ்சம் யோசிங்க அழிந்து போகக்கூடிய இந்த துணியால ஒரு மசிதுக்கு கெட்டுறதுக்கு அல்லது மஸ்ஜி சொந்த செலவுல ஒரு மனிதன் கெட்ட உதவி செஞ்சா கண்ணியமிக்க அல்லாஹி நல்லதார்களே மனிதர்களுக்கு ரொம்ப விருப்பமான இடம் சுருக்கத்துல ஒரு மாளிகை அல்லாஹ் குடுக்கிறான்ண்டா துனியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மஸிதுகளின் வாழ்க்கையில் அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கிறானை அல்லாஹவி நல்லடி யார்களே அருமையானவர்களே எனவே துணியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சுருக்கமான வாழ்க்கையில எங்கட வீட்டை நேசிக்கிறோமோ இல்லையோ எங்கட கடைய நேசிக்கிறோமோ இல்லையோ நாங்க தொழில் செய்யக்கூடிய கம்பெனிய நேசிக்கிறோமோ இல்லையோ எண்ணியமிக்க நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில மசித்களை வாழ்க்கையில நேசிக்க கூடியவர்களாக மாறும் மஸ்ஜிது உடைய உள்ளத்திலே மஸ்ஜிடைய ஒரு மஹ்பத் குறிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகம் இப்ப இந்த நேரம் வரைக்கும் இதுவரை காலம் இந்த நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு மேலால அந்த பலஸ்தீன் மக்கள் வாழ்க்கையில ஏன் கஷ்டப்படுற நாலாயிரம் பேர் மேற்பட்ட மனிதர்கள் காயப்பட்டு காரணம் என்ன துனியா சிறந்த ஒரு மஸ்ஜித் அந்த மசிதுக்காக வேண்டி பாடுபடுறேன் நல்லடியார்களே அருமையானவர்களே எனவே வாழ்க்கையில மஸிதுகளை நேசிக்கிறது வாழ்க்கையில மஸ்ஜிது தொடர்பு வைக்கிறது இருக்குது ஆனா தப்பி தவறியாவது அல்லாஹ் குரான் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று மிக முக்கியமான ஒரு போனிங் எல்லாத்துக்கும் அல்லா குரான் வாழ்க்கையில மசிதுகள் பாலாகிறதுக்கு காரணமாக மட்டும் ஈந்திரவான மஸ்ஜிதுகள் மக்களால வெறுக்கப்படுறதுக்கு காரணமாக மக்கள் மசித தூரமாகிறதுக்கு காரணமாக ஐந்திரவானம் ஜிதுகள் காரணமாய்போ ஒட்டு மனிதர்கள் தூரமாகறதுக்கு காரணமாக ஈர்ப்பாங்களோ அது பொது மக்களாக ஈக்கட்டும் நிர்வாகம் ஈக்கட்டும் யாரு காரணமாக ஈர்ப்பாங்களோட வாழ்க்கையில் அவனுக்கு நான் கேவலத்தை கொடுக்காம மௌத்தம் கொடுக்க மாட்டோம் என்னாகவே நல்ல தொடர்ச்சியாக சொல்றான் உலகம் அவனுக்கு துணியால கேவலம் மட்டுமல்ல விருப்பா அந்த மசிதுடைய தொழிலத்தை பாதி செய்யுமா எத்தனை பேர் சொல்றத காணாம கேட்டீங்க ஆனா இன்னுமோ ஒரு பெரிய ஒரு கூட்டம் செல்லுவாங்க இந்த மசிதுக்கு போறதுக்கு சரியான விருப்பம் அப்பா ஒரு காலமும் காரணமாக எந்த அளவுக்கு நெருக்கமாகறதுக்கு காரணமாக ஈக்கிறோமோ வாழ்க்கையில் அல்லாஹுடைய நேசம் எங்களுக்கு கிடைக்கும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி எனவே ஏழுமான் இந்த எங்களுக்கு மசிதர்களோட நெருக்கமாக அந்த அளவுக்கு வாழ்க்கையில மசிதோட நெருங்குங்க அல்லாஹு மசிதுக்கு வார மனிதனுக்கு நடந்து வார மனிதனுக்கு கொடுக்கற கூலிய பாருங்க அப்ப யோசிங்க மசிதோட நாங்க எவ்வளவு நெருக்கமோ இல்லையோ அல்லா வாழ்க்கையில மஸ்ஜி எவ்வளவு நேசிக்கிறான் மஸ்ஜிதுக்கு ஒரு மனிதன் நடந்து வாரான் அது இபாதத்துக்கோ இபாதத் செய்யாதது நடந்து இல்ல இஸ்ஜிதின் பக்கம் சும்மா நடந்து வாரானா அவனுக்கு என்ன கூலி தெரியுமா ஒரு வருஷம் நோன்பு பிடிச்ச கூலி ஒரு வருஷம் தகஜு தொழுக கூலி அல்லாஹ் இது யாருக்கு மசிதுக்கு வாகனத்தில் அருமையானவர்களே இன்னும் ஒரு ஹதீஸ் புகாரியுடைய சொல்றதா யாரு மசிதுல சும்மா எந்த அமலும் செய்யல இந்த மனிதனுக்கு அல்லாஹு ஆனா ஒரு மலக்குமார்களுடைய ஒரு குரூப்பே வச்சிருக்கிறார் என்னத்துக்கு இந்த மனுஷனுக்கு துவா செய்ய அந்த மலக்குமார்கள் ரெண்டு துவா செய்வாங்க ஒரே ஒரு அமல் செய்யற நீயத்திலே வரல சும்மா நிம்மதி என்னாகுவி நல்லடி யார்களே அருமையானவர்களே சில மனிதர்கள் சொல்றதை நாங்கள் கேட்டிருக்கிறோமே பெரிய கஷ்டத்தோட நான் வந்த மஸ்ஜிக்கு என்ன செய்யறேன்னு தெரியா கொஞ்ச நேரம் மசிதுல ஈந்துட்டு போன ஒரு நிம்மதி ஒன்று வருவதையும் இறக்கி வச்சத போல எல்லா கஷ்டமும் இல்லாம வினத போல இருக்குது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இவருடைய கஷ்டத்துக்கு மலக்குமாறு துவாசுகிறான் என்னமே கல்லா நல்லடி யார்களே அருமையானவர்களே இந்த காலம் கவலை மஸிதண்டா கொல்ல கொண்டு போற மாதிரி எது ஒதுங்கினாலும் மஸஜிதுல ஒதுங்கறல்ல வாழ்க்கையில கூட்டாளிமாரோட போயிட்டு மசூரா பண்ற கூட்டாளிமார்கிட்ட கஷ்ட நஷ்டத்தை சொல்றார் ஆனா மஸ்ஜிதுக்கு வந்து எல்லா விடத்துல சொல்றதுக்கு அவருக்கு கஷ்டம் மசிதுக்கு நேர காலம் கொடுக்க கஷ்டம் மத பேஞ்சாலும் மஸ்ஜிதின் பக்கம் ஒதுங்கால பெரியோரு கூட்டம் நீக்கிறவரா இல்லையா நல்லடியார்களே சில நசீபு கட்ட கூட்டம் மாத்திரம் பாதிக்கிறாங்க மஸ்ஜித் வேற எந்த ஒரு காரணத்துக்கும் பாதிக்கப்படுவதில் மஸ்ஜித் எண்ணிக்கவின் நல்லடியார்களே எவ்வளவு சகாபாக்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா மசிதுக்கு வருவாங்க வாழ்க்கையில பிரச்சனையா மஸ்ஜிதுக்கு வருவாங்க வாழ்க்கையில முசிபத்து வந்துட்டா மஸ்ஜிதுக்கு வருவாங்க மஸ்ஜிதுல சும்மா இப்பாங்க என்ன கல்லாகு நல்லடி ஆகளை அருமையானவர்கள் அவங்க வாழ்க்கையில் மனிதர்கள் அல்ல இஸ்லாமத்தில பெரும் பெரும் சகாபாக்கள் ஒமரிமனு ஹத்தாப் ரவியல்லாம் இவங்களை பத்தி ரிவாயத்துல எழுதுறாங்க வாழ்க்கையில ஒரு நாள் துனியாவுக்கு கொடுப்பா அவன வேண்டிய வேலையை அதை செய்வாங்க ஒரு நாளுட்டு ஒரு நாள் மஸ்ஜிதுல தான் காலம் போச்சு அப்படிங்க வருஷத்துல பாதி நாள் மசிதல பாதி நாள் தான் வீட்டுல எப்படியான வாழ்க்கையார் முழு உலகத்துடைய ஆட்சி குடுக்க வைத்தவருடைய நிலைமை மஸ்ஜிதோட விற்ற தொடர்பு இதுலாஹவி நல்லடி ஆறுகளே அருமையானவர்களே இந்த விஷயத்த ரெண்டு விதமாக எங்களுக்கு பார்க்கு அல்லாஹியார்களே மசிதோட தொடர்பு வச்சதால அவருக்கு முழு உலகத்துடைய ஆட்சி அல்லாஹ் கொடுத்தான் என்றும் பார்க்கலும் ரெண்டாவது இன்னும் ஒருவங்க பார்க்கலும் உலகத்துடைய ஆட்சி கிடைத்தவரே மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கிறார் அவ நாங்க நீங்க கண்ணியமிக்கிறவர்களே யார் மசிதிகளோடு எவ்வளவு நெருக்கம் எவ்வளவு நேசம் எவ்வளவு மகப்பீக்குது அல்லாகவி நல்ல அருமையானவர்களே நாங்க முழுநாளும் மசிதிக்கு கொடுக்கணும் என்ற கருத்துல பேசல்ல முழுக்க முழுக்க மஸ்ஜிதான் நீக்கணும் முழுக்க முழுக்க கால நேரம் மசிதா தான் போகணும் இப்படி என்ற கருத்துல பேசல வாழ்க்கையில் ஆக குறைஞ்சது நாங்க செலவழிக்கக்கூடிய நேரம் காலத்தில தொழிலுக்கு இவ்வளவு நேரம் குடும்பத்துக்கு நண்பர்களோடு நேரம் அரட்டைகளுக்கு இவ்வளவு நேரம் இவ்வளவு கால நேரம் ஒவ்வொரு நாளும் மகரிப் அப்படி இல்லை அசர் டு மகரிப் இணையால ஏறும் இந்த டைம்ல நான் மஸினுக்கு டைம் கொடுப்பேன் இந்த நேரத்தை நான் மஸிதில் கழிப்பேன் இப்படி எத்தனை பேர் முன்வந்து மசின்களோட யாருகளே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே பெரிய டிராவல் பண்ணி வரவேண்டிய கிடையாது எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மசித் இருக்கிறா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசிதுக்கு நேர காலத்தை கொடுக்கும் அந்த மசிதுல போய் தீப்போம் கொஞ்ச நேரம் மசிதுடைய நிலைமைகளை நாங்க விசாரிப்போம் எத்தனை பேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசித சரியான நிலவரம் எத்தனை பேருக்கு தெரியும் வாழ்க்கையில அதிகமானவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசிதில் இருக்கக்கூடிய இமாமுடைய பேர் தெரியாது அவரு எவ்வளவு காலமாக இமாமுடைய பெயர் தெரியாது மஜி நிலவரம் தெரியாது அவர் எங்க சேர்ந்தவர் ஒன்றுமே தெரியாது கஷ்ட நஷ்டம் அவருக்கு தெரியாது ஆனா மசிதல வருஷ கணக்கு எவ்வளோ பேர் சந்தவன்ஸ் வச்சுக்கிறாங்களா இல்லையா எத்தனை வருட காலம் சந்தவன்ஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யோசிக்கிறாங்க இல்ல அத கொண்டு மசிது உடைய நிர்வாகம் இயங்கிக் கொண்டீர்கள் அதை கொண்டுதான் இந்த விஷயங்கள் செய்யப்படணும் குளமாக்களுடைய சம்பல விஷயம் மனசினுடைய சம்பல விஷயம் எல்லா விடயங்களும் செய்யணும் எவ்வளவு பேர் ஆக குறைஞ்சது இந்த அளவு கொடுக்கிற நூறு ரூபா இருநூறு ரூபா இந்த சல்ல கூட மசிதுடைய விஷயத்துல கொரப்பாடு செய்றோம்னா உள்ளத்துல தைய வச்சு யோசிக்கணும் எனக்கும் எந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதல்க்கும் மத்தியில எனக்கும் அந்த மசிதர்களுக்கும் உள்ள நேசம் என்ன வெளியால சும்மா வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோம் தொழுகைக்கு பாவிக்கிறோம் மற்ற மத்த விஷயங்களுக்கு பாவிக்கிறோம் ஏதாவது உதவி செய்ய தொடர்புது வாழ்க்கையில மஸிதிகளுடைய நேசம் இல்லாம போகுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடி ஆறுகளே அருமையானவர்களே மஸித கண்ணியம் நேசம் உள்ளத்துல இல்லாம போயிட்டு அதனால வாழ்க்கையில வாழ்க்கையில மசிதுகளுக்கு நாங்கள் மற்ற இடங்கள் எவ்வளவு நேசிக்கிறோமோ அதை விட அதிகமாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே மஸ்ஜிது கண்ணியம் வரும் இது அல்லாவுடைய வீடு வாழ்க்கையில கண்ணியப்படுத்தும் இது வெறுமனே தொழுதுட்டு மட்டும் போற அல்ல அல்லாவோட நேரடியாக பேசுற இடம் என்பதாக ஒவ்வொரு மனிதனுக்கும் மஸ்ஜிது உடைய கண்ணியம் வரும் எங்களுக்கு மசிதுடைய கண்ணியம் வாழ்க்கையில தெரிஞ்சாதான் எங்கட பிள்ளைகளுக்கு அந்த மசிதுடைய கண்ணியத்தை சொல்லிக் கொடுக்க மஸிதிகளுக்கு வந்தா இப்படி ஈகணும் இந்த மாதிரி ஈர்க்கணும் இந்த மாதிரி நடக்கணும் எப்படி இந்த அல்லாவுடைய பொருத்தம் எப்படி இந்த அல்லாவுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலும் எப்ப தெரியுமா மசிதிகளுடைய கண்ணியம் வாழ்க்கையில எங்களுக்கு தெரியும் அதனால வாழ்க்கையில எங்கட வாழ்க்கையில எங்கட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மசிதா போகுது நிலவரங்களை கேளுங்குடைய இமாமோட கொஞ்சம் பேசுங்க நிர்வாகத்தோட பேசுங்க எங்களால் ஏதாவது உதவி செய்யலுமா செய்யுங்க அந்த மசிதங்களை மனிதன் மாத்திரம்தான் அந்த மசித கிளீன் பண்ணணுமா அப்படி ஒரு சட்டம் இங்குதா அப்படி ஒரு நியதி இருக்குதா அப்படி ஒன்றுமே இல்லை ஏண்ட வாழ்க்கையில அல்லாவுடைய வீட்ட ஏண்ட ஆயுள்ல ஒரு தடவை நான் கொஞ்சம் கிளீன் பண்ணி ஏதாவது ஒரு வரலாறு நல்லடியார்களே அருமையானவர்களே அடையாளம் இது மசிதர்களுக்கு உதவி செய்ய மசிதமத்தில் ஈடுபடுகிறது அடையாளம் அல்லா பெரிய அந்தஸ்து பெரிய அந்த விஷயத்தோட முடிச்சு கொடுத்து அவர்கள் அவர்களோட எல்லாம் இருப்பாங்க முழு நபிமார்கள் ஆரம்பத்துல வந்து ஆதிபிதா ஆதம் அழகி தொடக்கம் உலகத்துல கடைசியாக பட்டைக்கப்பட்ட மனிதன் வரைக்கும் இப்பாட்ட பட்டிவா அந்த நேரத்துல செய்யாமா அல்லாஹு அதிப்ப வரக்கூடிய வீட்டுக்காரர்கள் எங்க என்ன பக்கத்து வீட்டுக்காரர்கள் எங்க என்பதாக கேட்பான் அந்த நேரத்துல மலக்குமார்கள் எங்க என்று உன்னுடைய அந்த நேரத்தில் அல்லாஹ் ஐ நசாஜி யாரெல்லாம் அமல்களின் மூலம் பள்ளி வாசல்களை மசித்களை யார் உதவி செய்யறதின் மூலமாக மஸ்ஜி மஸ்ஜிது உதவி செஞ்சாங்களோ மஸ்ஜி தொடர்பு வச்சாங்களோ இவர்கள் எல்லாம் என்னுடைய பக்கத்து வைத்து காரர்கள் என்பதாக நபி அலை சொன்ன அல்லாஹ் சொல்றதா எனவே கண்ணிய அல்லாஹி நல்லது யாரே வாழக்கூடிய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உள்ளத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நேசந்தான் நாங்கள் சுஜூது செய்யக்கூடிய அடுத்த வாழ்க்கையில நேசிப்போம் நாங்க சுஜூது செய்யக்கூடிய இடத்த வாழ்க்கையில நேசிக்கோ நாங்க பல விடங்கள் படிச்ச இடத்தை சகாபாக்களுடைய மசித்ல வியாபாரத்தை படிச்சு கொடுத்தது மஸிதுல திருமணத்துடைய சட்ட திட்டம் படிச்சு கொடுக்கப்பட்டது பிள்ளை வளர்ப்புடைய சட்டம் படிச்சு கொடுத்தது மசிதுல சொத்து பிரிக்கிற வாரி சுருங்க படிச்சு கொடுக்கப்பட்டது எல்லா விஷயங்களுக்கும் ஆணிவேராக இருந்தது சகாபாக்களுடைய காலத்துல மசிதுகள் தான் இந்த காலத்துல அந்த விஷயங்கள் அப்படியே இல்லாம போயிட்டு வெறுமனை பாதத்துக்கு வாரம் அதுக்கு பின்னால போறோம் ஓஞ்சு காணப்படுவது மஸ்ஜிதுகள் அதிகமானவன் வாரதும் இல்லை கேட்கறதும் இல்லை பாக்குறதும் இல்ல எவ்வளவு மசித்கள் பால் அடைஞ்சதை போல கொழும்பு பகுதிகளில் நாங்க பெருசாக பார்க்கலும் ஆனா எவ்வளவு இடங்கள்ல மஸிதுகளை பார்க்கலும் பால் அடைஞ்சதை போல மனிதர்கள் வாரல்ல மசில விட்டு அதிகமான தூரமாக அதனால ஏழுமான அளவுக்கு வீடு அதுதான் வீடுகள்ல தொழுற மனிதனுடைய ஊட்ட எழுக்கிறதுக்கு என்னுடைய உள்ளம் நாடு சொன்னார் எந்த காரணமுமே இல்ல ஊட்டுல தொழுறாரு இந்த மனுஷந்த ஊட பத்த வச்சு போடுறதுக்கு ஏண்ட உள்ளம் விரும்புறா நபிசல்லாஹூ அலே வல்ல வாழ்க்கையில யாருக்கும் அநியாயத்தை நாடுவாங்களா எழுதிய நாடுவாங்களா ஒரு மனுஷனை எரிக்கிறதுக்கு ஏன் உள்ளம் விரும்புறது என்று நபி சொல்லும சொன்னா எங்க காரணம் இல்லாம வீடுகள்ல மனிதர்கள் பக்கத்துல மசித் நடந்து போற தூரம் ஒரு அம்பது மீட்டர் உள்ளது ஆனாலும் நடந்து போகல வீடுல சொல்லுறாரு வீட்டுல தொழுறாரு காரணமே இல்ல மஸ்ஜி ஹயாத்தாக்கப்படுவது இல்லை எங்களுக்கு சின்ன விஷயத்த போலே கே நாங்க திருப்தி படுறோம் எப்படி சரி தொழுறோம் தானே அப்படி அல்ல எங்க சரி தொழுறும் தங்கடமான ஒரு நேரம் வந்தா இங்க தொழும் என்பதா எங்களுக்கு சொல்லப்பட்டே அதுக்கு தான் ஒரு தங்கடமான தொழுறது வேற விட ஆனா எந்த காரணமும் இல்லாம மஸ்ஜித் அல்லாத இடங்கள்ல தொள்ள முடியாது எனவே கண்ணியமிக்கு அல்லாஹதி நல்லது யார்களே எங்களால் ஏழுமான அளவுக்கு சுருக்கமான வாழ்க்கையில அமல்களின் மூலமாக மசிதர்களுக்கு உதவி செய்யறதின் மூலமாக தொடர்பு வைக்கிறதின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் அல்ல முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மசிதங்களையும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் முயற்சி செய்வோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ கலாசோட மவுத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக முகமது தலிமாவோடு எங்களுடைய ரோக்களை கேட்டு வச்சிடுவாயாக awana alhamdulillah wa rabb al alamin For more Islamic lectures and useful information visit